நற்றிணையன்ி சேவை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகம் முழுவதும் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யுகேஜியில் மாணவர் சேர்க்கைக்கான மழலையர் வகுப்புகள் தொடங்கும் திட்டத்தை சென்னையில் நடந்த விழாவில் முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார் நாகர்கோவில் போதிஸ் வணிக வளாகத்திற்கு விதிகளை மீறி கட்டிடம் கட்டியதற்காக நகராட்சி சீல் வைத்துள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலி தெரிவித்துள்ளாா் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவர் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறையில் முதன்முதலாக மாணவர் காவல்படை தொடங்கப்பட்டுள்ளது இதை சென்னை காவல் ஆணையர் மற்றும் சென்னை ஆட்சியர் தொடங்கி வைத்தனர் மேகதாது அணை விவகாரம் தொடர்பான கர்நாடகத்தின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் கொடநாடு விவகாரத்தில் முதல்வர் பழனிசாமி மீதான குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாளை 24 நான்காம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் லயோலா கல்லூரியில் சர்ச்சைக்குரிய ஓவியங்களை வரைந்த ஓவியர் முக்கிலன் உள்ளிட்டோரை பாஜகவினர் மிரட்டுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் வெளிநாட்டு இந்தியர்கள் இந்தியாவின் திறனை திறமையை வெளிநாடுகளில் பறைசாற்றும் தூதுவர்கள் என்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியுள்ளார் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் நிலுவையில் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஒட்டுரிமை மசோதா பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமலாகும் வாய்ப்பு கூறப்படுகிறது இந்தியாவிற்குள் தடையை மீறி இறக்குமதி பிளாஸ்டிக் குப்பைகளின் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் அமைப்பான பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் ஸ்மிருதி மஞ்சள் கூறியுள்ளது பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய பெண் குழந்தையை காப்போம் பெண் குழந்தையை படிக்க வைப்போம் என்ற திட்டத்தின் விளம்பரத்திற்கு மட்டும் மொத்த நிதியில் இருந்து ஐம்பத்தி ஆறு கூறப்படுகிறது வரும் மக்களவைத் தேர்தலில் சிறிய வர்த்தகர்கள் கடை உரிமையாளர்கள் ஆகியோரை கவரும் வகையில் எளிய முறையில் கடன் பெறும் வசதி இலவச விபத்து காப்பீட்டு திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள ஏழை முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் ஆகியோருக்கு மாத உதவித்தொகையை உயர்த்த மத்திய அரசு மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நடிகை கரீனா கபூரை போபாலில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக நிறுத்த கட்சி தலைமையிடம் காங்கிரசார் வலியுறுத்தியுள்ளனா் உலகச் செய்திகள் அமெரிக்காவில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட உள்ளாா் தெற்கு பாகிஸ்தானில் நெடுஞ்சாலை ஒன்றில் நடந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணித்த இருபத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்தோனேஷியாவில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பதிவாகியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக இதுவரை முன்னூற்று பேர் பலியானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 134 முப்பத்தி புள்ளிகள் சரிந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நான்கில் வர்த்தகம் நிறைவடைந்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டிய நிப்டி முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வணிகம் நிறைவு பெற்றது ஐடிபிஐ வங்கியின் பங்குகளை இந்தியாவின் பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி கைப்பற்றியுள்ளது BMW நிறுவனம் தனது மோட்டார் சைக்கிள்களை தொடர்ந்து இந்திய சந்தையில் களமிறக்கி வருகிறது இப்போது ஆர் ஆயிரத்தி இருநூற்று மற்றும் ஆர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது என்ற இரு மாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றின் விலை ரூபாய் பதினாறு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் முதல் ரூபாய் இருபது புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்துக்கிடையே ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் இன்று தொடங்குகிறது ஐசி சி யின் வளர்ந்து வரும் வீரராக இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அறிவிக்கப்பட்டதற்கு முன்னாள் வீரர்கள் பலர் பாராட்டியுள்ளனர் மற்றொரு கில் கிறிஸ்ட் என்று புகழாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராகவும் சிறந்த டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணி வீரராகவும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியை தேர்வு செய்து ஐ அறிவித்துள்ளது ஹர்திக் பாண்டியா மற்றும் கே ராகுல் விவகாரத்தில் அதிகப்படியான எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று ராகுல் திராவிட் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் முதல் நிலை வீராங்கனையான ருமேனியாவின் சிமோனா ஹாலப் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸிடம் தோல்வியடைந்தார் திரைச் செய்திகள் பிக்பாஸ் 2 நிகழ்ச்சியின் வெற்றியாளரான நடிகை ரித்விகா தனக்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ளதாக ஒரு பட விழாவில் தெரிவித்துள்ளார் தி வாய்ஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஏ ஆர் ரகுமான் நடுவராக பங்கேற்கவுள்ளார் இளம் பாடகர்களுக்கான குரல் திறன் போட்டியாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி ஒரு சர்வதேச நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகிறது தமிழ் சினிமாவின் வசூலில் நம்பர் ஒன் விஜய்தான் என்று திரையரங்க உரிமையாளர் ஸ்ரீதர் கூறியுள்ளார் வெற்றிமாறன் இயக்கும் அசுரன் என்ற படத்திற்கு தனுஷ் மற்றும் மஞ்சு ஒப்பந்தமாகி உள்ளனர் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்